ஒரு மனிதர் நபிசல்லு அலஹி அவர்களிடம் அடியுங்கள் என்று நபி சொல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்படி எங்களில் தன் கையால் அடித்தவர் தன் செருப்பால் அடித்தவர் தன் ஆடையால் அடித்தவர் என பலர் இருந்தனர் அவ்வாறு அடித்து முடித்த போது சிலர் மது அருந்தியவரை நோக்கி அல்லாஹம் எழிவாக்குவானாக என்று கூறினார்கள் அதற்கு நபி சொல்லாகுவ அணிகம் அவர்கள் இவ்வாறு நீங்கள் கூறாதீர்கள் இவர் விஷயத்தில் ஷைதானுக்கு உதவி என்று கூறினார்கள் எட்டு ஒன்று